நற்றினே நியர்கள் அ அ அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று காமராஜர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் விருதுநகரில் உள்ள காமராஜர் வீட்டிற்கு கோடை காலத்தில் சென்றார் அப்போது காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மா பனையோலை விசிறியால் விசிறியபடி உட்கார்ந்திருந்தார் அதை கண்ட வெங்கட்ராமன் தன் சொந்த செலவில் ஒரு மின் விசிறி வாங்கி தன் முன்னிலையில் அதை உத்திரத்தில் பொருத்தி ஓடச் செய்து ஊர் திரும்பினார் பிரிதொரு சம்பயம் காமராஜர் விருதுநகர் வீட்டிற்கு சென்றபோது மின் விசிறியை பார்த்து விசாரித்தார் ஊரில் எல்லா வீட்டு பெண்மணிகளும் விசிறியால் தான் காற்று வாங்கி கொண்டிருக்கின்றனர் உனக்கு மட்டும் மின் விசிறியை வெங்கட்ராமன் ஏன் வாங்கி கொடுத்தார் முதல்வரின் அம்மா என்பதால் தானே இது கூட ஒரு சல்கை ஒரு லஞ்சம் மாதிரி தானே என்று சொல்லி அந்த மின் விசிறியை அப்போதே விருதுநகரில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு எடுத்து போக சொல்லி விட்டார் நன்றி